واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنقوا من رحمة الله إن الله يغفر الظنوب جميعا إن الله غفور رحيم صدق الله العلي العظيم உலகத்தை படைத்து பரிபாலித்து கோசிக்க கூடி அவ்வாஹுக்கு சுபகான அவனுக்கே எல்லா புகழு அவன் தனித்தவன் இணைத்துணையற்றவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அவர்கள் மீது அவர்களின் குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றிய உத்தம சாக்கள் இன்னும் வரும் வரைக்கும் அவர்களை உண்மையாக பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண் பெண் அனைவரும் மீதும் உண்டாவதா புனிதமான ஜும்மாவிற்காக சமூகம் அளித்திருக்கும் அல்லாவின் ஆகிய எங்களுக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும் படி ஏறுக்கிறானோ கத்தளை இட்டிருக்கிறானோ ஹலாலாக ஆக்கியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும் படியும் எவைகளை விட்டு தடுத்து விளக்கி ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளும் படியும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் விடயங்களையும் கேட்கக்கூடிய விடயங்களையும் மௌத்து வரைக்கும் இஹலாசுடன் அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தங்கருவானாக்குரிய சகோதர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துடைய வாழ்க்கைய தாயிட வயிற்றிலிருந்து ஆரம்பிச்சு தாயிட வயிற்றிலிருந்து வெளியே வந்து சாப்பிட தெரியாது குடிக்க தெரியாது பிடிக்க தெரியாது நடக்க தெரியாது அந்த பருவத்திலிருந்து அல்ல சாலைகளை வளர்த்தெடுத்து சிறியவர்களாக இருந்தோம் அதுக்கு பின்னால ஸ்கூல் போகக்கூடிய பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய பருவம் வந்தது படிக்கக்கூடிய பருவம் வந்தது படிச்சோம் திருமணம் வந்தது தொழில் செய்ய வேண்டிய வந்தது வியாபாரம் வந்தது அதுக்கு பின்னால திருமணத்துக்கு பின்னால குழந்தைகள் கிடைத்தது குழந்தைகள் இப்ப வளர்ந்துட்டாங்க நாங்களும் வளர்ந்து கொண்டு போறோம் எங்களோட வயதும் போய் கொண்டிருக்கிறது அன்பா அந்த சகோதரர்களே பெரியார்களே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு நாங்க தாயிட வயிற்று வெளியே வர கொள்ள முதலாவது அழுந்த அழுகையில் இருந்து ஒவ்வொருத்தரும் அழுந்த இந்த நிமிடம் வரைக்கும் நாங்க பேசக்கூடிய செய்ய கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அல்ல செயல பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறான் நாங்க செய்த அத்தனையும் பதிவாக இருக்கிறது சிறுபிராயத்தை நாங்க கத்தினது கொரோட்டது சிரிச்சது அழுந்தது போக்கு நாங்க செஞ்சது எங்களுக்கு ஞாபகம் இருக்காது நாங்க வாலிப வயதுகள்ல செஞ்ச வைக்கிற அறிவுக்கு அல்ல பதிவு செஞ்சிருக்கிறான் கண்ணியமான சிறப்பான சங்கை கூறிய ரெண்டு அவங்க நீங்க செய்யக்கூடிய அறிந்தவர்கள் நீங்க எதை செய்யிருப்பாங்க நல்ல விஷயங்களை சொன்னது சிகிடு செஞ்சது செஞ்சது அடுத்த வண்ட பொருளை அபரிச்சது அடுத்த வண்ட காணிய அபரிச்சது அநியாயம்கோதரிகளை பெரியார்களே எல்லா விஷயங்களும் அத்தனையும் நாங்க தாயிரத்துல உமா பசிக்கும் எனக்கு ஏதாவது கொடுங்க சொல்லிருப்போம் அதுவும் பதிவாக இருக்கும் வயிறு வலிக்கிறது நல்ல விஷயங்கள வலது பக்கத்துல உள்ள ஒரு ஏற்றிலையும் கெட்ட விஷயங்களை இடது பக்கத்தில் உள்ள ஒரு ஏற்றிலையும் பதிவு செஞ்சு இந்த பதிவு மௌத்து வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு நடந்து கொண்டே இருக்கும் இதுல எந்த விதமான குறைபாடு எதுவுமே செய்யப்பட மாட்டாது நடக்குதோ அது மட்டும் தான் பதிவு செய்யப்படுது பெரியார்களை நாங்கள் செய்த அனைத்தும் காலையில் இருந்து ஆனாலும் சரியான முறையில பதிவு செய்யப்பட்டிருக்கும் சகோதரர்களே பெரியார்களே ஒரு மனிதனுடைய சக்கராத்துறை நேரம் அவன் மௌத்த அடையக்கூடிய நேரத்தில் மரணத்தை அடையக்கூடிய நேரத்தில் இந்த ரெண்டு மலக்குமாரும் என்ன செய்வாங்க விளங்காது தொங்கொண்டு வருவாரு ஜனாசா வீட்டிலிருந்து கவருக்கு கொண்டு போகக்கூடிய நேரத்துல கபனுக்கு மேல ரெண்டு ஏடுகள் தொங்கி கொண்டு இருக்கும் அவருக்கு முன்னால அவரது அவருடைய ஏடு அவருக்கு முன்னால காட்சி அழைச்சி கொண்டிருக்கும் இன்னொரு பதிவு செய்யப்பட்டிருக்கும் சொல்றான் நாங்க நீதமான முறையில நாங்கள் நாட்டுவோம் நீதமான முறையில எந்த அநியாயமும் செய்யப்பட மாட்டாரு ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைகள் நிறுத்தப்படும் எத்தனை நோம்புகள் பிடிச்சாரு என்றதல்ல நோன்புடைய பாரம் அந்த நோம்புடைய தக்குவா அந்த நோன்புடைய பயபக்தி நிறுத்தப்படும் தீர் கட்டணத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய நிறுத்தப்படும் அல்லா கவுண்டி செய்யப்பட்ட அவனுடைய நிறுத்தப்படும் ரெண்டு தட்டுகள்ல ஒரு தட்டுல வலது பக்கம் இருந்த ஏட்டையும் அடுத்த தட்டுல இடது பக்கம் ஏட்டையும் சகோதரர்களே பெரியார்களே அவன் எழும்பி வரக்கொள்ள அவன் களத்துல ரெண்டு ஏடுகள் தொங்கி இருக்கும் அல்ல அந்த ரெண்டு ஏடுகளையும் விரிச்சு காட்டுவான் நீங்க இந்த ஏ வாசிச்சு பாருங்க நீங்க செஞ்சதுக்கு கேள்வி கணக்கே நீங்க வாசிக்கிறது போதுமா உங்களுக்கு வாசிக்க கொள்ள தெரிய வரும் நீங்க எப்ப செஞ்சீங்க எங்க செஞ்சீங்க எப்படி செஞ்சீங்கன்றது உங்களுக்கு அது தெரிய வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க கூடியது இதுல இருந்து யாருக்குமே தப்ப முடியாது யாருக்கும் தப்ப முடியாது எங்கள ஏசிக்கப்பட்டு எந்த கருத்துல கொடுக்கப்படுறத யாருக்கும் தப்ப முடியாது அவன் வாசிப்பான் அவன் ஏற்ற வாசிப்பான் அவனுக்கு தெரியும் நடந்தது தெரியும் அவன் வயதில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் நடந்த அத்தனையும் எழுதப்பட்டிருக்கும் அத்தனையும் எழுதப்பட்டிருக்கும் எதுவுமே விடப்பட்டிருக்காது அவன் சொல்வான் கிதாப் மாலிஹாதல் கிதாப் என்ன ஏடு இது என்ன பட்டோலை அற்பமான விட்டு விடாம செய்யப்பட்டிருக்கிறதே எப்படி பதிவு செஞ்சாங்க யாரு பதிவு செஞ்சாங்க எனக்கு தெரியாம இது எப்படி நடந்துச்சு என்று ஆச்சரியப்படுவார் அவங்க செஞ்சையும் அநியாயம் செய்ய மாட்டான் செய்யாத ஒண்ட செஞ்சதாக பதிவு செய்ய மாட்டான் செய்யவும் சகோதரர்களே பெரியார்களே நாங்க செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் பதிவாகிதான் இருக்கும் நாங்க செஞ்ச அத்தனை செயல்களும் பதிவாக தான் இருக்கும் அந்த தெரிய வாழ்க்கையில நாங்க நன்மை கூட சேருமா பாவம் கூட சேரோமா காலையில எலிமினா இரவு வரைக்கும் நாங்க நன்மையான விஷயங்களை கூடுதலாக ஈடுபடுறோமா பாவமான விஷயங்களை கூடுதலாக ஈடுபடுகிறோமா மட்டும் தான் அதிகரி கையில கொடுக்கப்படுமோ ஆக பெரிய கை சேதம் என்ன செய்யலாம் ஏற்ற பதிவு செய்யப்பட்ட பாவங்களை எப்படி அழிக்கலாம் யாருக்கும் தெரியாம செஞ்சிருப்போம் யாருக்குமே தெரியாம செஞ்சிருப்போம் வெயில்நாட்டுக்காக டிக்கெட்டுகளை போட்டு பிளைட்ல பேசி யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு வந்திருப்போம் ஆனாலும் பதிவாக இருக்குமே அச்சடிச்சது போல இருக்குமே அது எப்படி இல்லாமல் ஆக்கலாம் எப்படி அழிச்சு போடலாம் அல்ல விரும்புறான் இல்ல கையாமத்துடைய நாள்ல நாங்க அவனை சந்திக்க கொள்ள எங்கட ஏட்ல பாவத்தை அதிகரிச்சு கொண்டு சந்திக்கிறத அல்லா விரும்புறான் இல்ல எங்கட ஏட்ல அதிகமாக பாவங்களை சுமந்து கொண்டு போய் நாங்க அல்லாவை சந்திக்கிறத அல்லா விரும்புறதான் பாவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கிறான் நீங்க செஞ்சு பதிவு செய்யப்பட்ட பாவங்கள இருக்கலாம் அத அழிச்சு போடுறதுக்கு ஒரு வழி மன்றா அந்த பாவத்துக்குறது அந்த பாவத்தை அல்ல மன்னிச்சு போட்டுடுவான் அன்பான சகோதரர்களே பெரியார்களே நீங்கள் மண்பாக அந்த ரப்ப விரும்பி என்னையும் உங்களையும் அவனுக்குரிய அடியார்களாக ஆக்கி கொண்டிருக்கிறது பெரிய ஒரு பாக்கியம் அந்த ரப்பு தயாராக இருக்கிறான் மன்னிக்கிறதுக்காக வேண்டி அன்பான சகோதரர்களே பெரியார்களே அவங்க விசாலமாக சொல்லி காட்டுறாங்க மன்னிப்பு தன்மை ரப்போடைய விசாலமாக சொல்லி காட்டிருக்கிறாங்க அன்பாக சகோதரர்களே விரிக்கப்படும் பாவங்கள் அவனுக்கு முன்னாலும் ஒவ்வொரு பாவத்தையும் இந்த பாவத்தை பாவம் செஞ்சிட்டு வந்தாய் ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து கேட்பான் அவன் அவனுக்கு வேற வழி இல்ல என்ன செய்யறது தெரியா சொல்வான் அப்படி செய்யலயா நான் செய்யல இப்படி ஒரு பாவம் எப்படி எனக்கு நீ நான் எ பதிவாக்குரிய ஆதாரங்கள் கொண்டு வந்து காட்டவா அவன் அங்கும் இங்கும் சுத்தி பாப்பான் யாருமே விலங்கத்துக்கு இல்ல ஆதாரம் கொண்டு வரதுக்கு எங்களை கொண்டு வர சொல்லுவான் கொண்டு வந்து காட்டியா அல்ல ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டன்னு சொல்லுவான் அல்ல முதலாவதாக அந்த பாவத்தை பதிவு செஞ்ச மலக்க கூப்பிடுவான் மலக்க கூப்பிட்டு கேட்பான் நீங்க இந்த ஏட்ல படி செஞ்சிருக்க கூடிய பாவம் இருக்கிறதே இவன் செஞ்சானா அதுக்கு நீங்க சாட்சி சொல்லுங்க அந்த மலக்கு சொல்வார் யாழ் தான் இந்த நேரத்துல இப்படியேப்பட்ட இடத்துல இந்த முறையில இந்த பாவத்தை இவன் செஞ்சான் யாழ் தான் அவன்ஷ்டமா ஆதாரம் காட்டப்படும் என்ன ஆதாரம்டா எந்த உறுப்பால் அந்த பாவத்தை செஞ்சானோ அதே உறுப்பு பேசி பதில் சொல்லும் யா இந்த இடத்துல இப்படியே பட்ட நேரத்துல உறுப்பின் மூலமாக அவனுக்கு தப்ப முடியாது அவனுக்கு அதுக்கம தப்ப முடியாது அவன் கேப்பான் அலைனா ஏன் எனக்கு எதிராக ஆட்சி சொல்றீங்க நானே மாற்றிக்கொண்டு தவிக்கிறேனே இந்த நீங்க எனக்காக சொல்றீங்க உங்க உறுப்புகளுக்குள்ள இன்பத்துக்காக இன்பமா இருந்துச்சு இன்பமா இருந்துச்சு பேசினேன் காதால இன்பமா இருந்துச்சு கேட்டேன் உங்களோட இன்பத்துக்காக வேண்டியதாலே நான் செஞ்சேன் ஏன் எனக்கு எதிராக சொல்றீங்க அந்த உறுப்புகள் சொல்றோம் அந்த நாங்க விரும்பி சாட்சி சொல்லல அல்ல இதிலேயே பேச வச்சாங்க அல்லா சாட்சி சொல்ல வச்சான் திரும்பவும் அல்லாவுல நேரத்துல கேட்கப்படும் பாவத்தை செஞ்சானாண்டு கேட்கப்படும் அந்த பூமி சாட்சி சொல்லும் முதுகுக்கு மேலிருந்து இந்த நேரத்துல இப்படியாப்பட்ட முறையில இந்த பாவத்தை இவன் செஞ்சான் அந்த பூமிக்கு நேர் இருக்கக்கூடிய வானத்துக்கு மேல அல்லாஹ் கேட்பான் இந்த சொல்லும் பார்த்து பாவத்தை செய்யக்கூட நீ பார்த்துக் கொண்டிருந்த முறைய தப்பிக்கொள்ளும் யாராவது லோயர் மாற பேசி ஜட்ஜு மாற வச்சு முடிவு செஞ்சு கொள்ளையலுமா அந்த நாள் நீதத்துக்குரிய நாள் அநியாயத்துக்கு இடம் இல்லாத நாள் நீ ரேத்துக் கொண்டிருக்கூடிய நாள் எப்படி தப்பலாம் சகோதரர்களே அந்த வாழ்க்கையில சந்தர்ப்பத்தை அந்த நாள்ல அந்த ரப்புக்கு முன்னால வந்து நாங்க கை செய்து அடைய கூடாது அங்கே தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ திருப்பி அனுப்பு மறுபாறேன் இதெல்லாம் சரி பாதுகாக்கப்பட்டவங்களை நாங்க பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிற காரணம் தைரியம் என்னும் மன்னிச்சு மறைச்சு கொண்டிருக்கிறான் பாவங்கள நாங்க செஞ்ச பாவங்களை மறைச்சு கொண்டிருக்கிறான் போட்டு காட்டுவான் போல வெளிநாட்டுல போயிட்டு வந்து இறங்கக்கூடிய நேரத்திலே ஏர்போர்ட்ல வச்சு பாவளை செஞ்சுட்டு வாராரு பட்டியல் போட்டு காட்டுவான்டா பேசக்கூடிய எனக்கும் அவளுக்கு முன்னணி பேசுகிற நானும் ஒரு மாசும் அல்ல கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய மானத்தை மறைச்சி கொள்ள முடியாது ஒரு யுத்தத்தில் இருந்து யுத்தத்தில் இருந்து வெளியே வந்தாங்க முடிஞ்சு வந்து ஹனிமத் பொருட்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணை பார்த்தா அங்கும் இங்கும் பைத்தியம் பிடிச்ச ஒரு பெண்ண போல அழிஞ்சு கொண்டிருக்கிறார் பெக்கு பின்னால அந்த பெண்ணுடைய குழந்தை அந்த பெண்ணு கிடைக்குது கையில கொண்டு வந்து அந்த நேரத்துல அந்த பெண் அந்த குழந்தைய கட்டி அணைச்சி உட்டங்களை கொடுத்து அணு கொண்டு ஆனந்த வடிச்சு கொண்டு போறாள் இந்த பெண் இந்த குழந்தைய கொண்டு போயிட்டு நெருப்புல போடுவாளா சஹாபாக்கள் சொன்னாங்க யாரும் சொல்லல குழந்தை இல்ல என்றாடி பைத்தியம் பிடிக்க பார்த்துச்சு அவளுக்கு எப்படி நெருப்புல போடுவாள் நினைச்சு பார்க்கமேராது அல்லா தயாராக இருந்து கொண்டிருக்கிறான் இல்ல உங்களைய நரகத்துல போட்டு வேதனை செய்யும் என்று சந்தோஷமா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் இல்ல அவன் எப்படி என்றான் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செஞ்சு செஞ்சு அவனை மறந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எதிர்பார்த்து வரமாட்டானா செய்ய மாட்டானா என்னிடத்துல கேட்க மாட்டானா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே அல்லாவுடைய இறக்கம் ரொம்ப விசாலமானது அவனுடைய அன்பு ரொம்ப விசாலமானது அவன் அவன் அவர்களையும் அலே சலாத்து வசலாம் அவர்களையும் ஆகப்பெரிய கொடியவன் அவன ஒரு கொடியவன் இந்த பூமியில் இருக்கல்ல அல்லாஹ்வான் சொல்றான் ஆகப்பெரிய கொடியவன் ஆயிருந்தான் அவன் அவன கொடுமைய மக்களுக்கு அனுப்ப அவன கொ தண்டனை கொடுக்கிறது பிடிச்சு அடிச்சு சிறை கைதி ஆக்கி அவனை கொண்டு போடுங்க சொல்லதுக்கா இலா அவனூ ரெண்டு பேரும் போங்க பிரதத்தில் அவன் வழி கேட்டிருக்கிறான் அதனால பேசாதீங்க அல்லாத இறக்கத்தை சொல்லுங்க அவனோட மன்னிப்ப சொல்லுங்க உங்களோட வார்த்தையை வச்சு அவன் என்னைய பயன்படுத்தி அவன் என்ன புரியவனாக மாறலாம் அவன் கொடூரம் தெரியும் அவன் கொடுமை தெரியும் தெரிஞ்சிருந்தவன் ஒவ்வொருத்தரும் பாவங்களை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனா அல்லா மறைச்சிக்கொண்டு இருக்கிறான் அந்த மறைச்ச தைரியத்தினால தான் நாங்க இன்னும் இன்னும் பாவத்துல ஈடுபடுறோம் மறைச்சது அல்லஹளை இன்னும் பாவத்துல ஈடுபடுறதுக்கு அல்ல மறைச்சிருக்கிறானேவலப்படுத்துறதுக்கு காலத்துல ஒரு பெரிய சகோத கடுமையான பஞ்சம் மலை இல்லாதனால வறட்சியாக தாங்க வறட்சிய சரியான பஞ்சம் கஷ்டமா இருக்குது அதனால நீங்க அல்லாடுறதுல துவா செய்ய உடனடியாக எனக்கு மலை இறக்கி வைக்க சொல்லுங்க மலை இறங்கினா பூமி பசுமையாகும் பலன்கள் காய்கள் அது வெளியாகும்லைய நீ கட்டாயம் இறக்கி வைக்க அவசரமாக மலைய பொழியவை அல்லா சொன்னால் மூசா மலை இறக்கி வைக்கிற பிரச்சனை இல்ல ஆனா ஒரு நிபந்தனை என்ன கண்டிஷன் கூட்டத்துல ஒருத்தர் இருக்கிறாரு நாற்பது வருஷமா பாவத்தை செஞ்சு நாப்பது வருஷமா பாவம் செஞ்சு ஒருத்தர் கூட்டத்தில் இருக்கிறாரு அவரை நீங்க கண்டுபிடிச்சி கூட்டத்துல நீங்க அவர் வெளியேக்கு அவர் வெளியே போடுங்க அதற்கு பின்னால கூட்டத்துக்கு மழை இறங்கும் உங்களோட ஊருக்கு மழை கிடைக்கும் சொன்னார் மன இறங்கதில்ல முதல அவனை கண்டுபிடிங்க அவனை கண்டுபிடிச்சி அவனை வெளியாக்கினா தான் எனக்கு மன இறங்கும் சகோதரர்களே பெரியார்களை தேட ஆரம்பிக்கிறாங்க யார் இவரு யார் இவரு யார் இவரு பாவம் செஞ்சவனுக்கு தெரியும் நான் தான் பாவியந்தே நாப்பது வருஷமா பாவம் செய்யக்கூடிய தெரியும் நான் தான் பாவிய அவன் உள்ளத்தாள் அல்ல இடத்துல கேட்கிறான் நாற்பது வருஷமா பாவம் செஞ்சே நீ என்னையார காட்டிக் கொடுக்கல ஆனா இன்றைக்கு எல்லாருக்கும் முன்னுக்கும் நீ என்னைய காட்டி கொடுத்து என்னைய கேவலப்படுத்தாதயா ஆச்சரியா என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மழை பெய்யல ஆளை கண்டுபிடிக்க வெளியாக்கி மழை பெய்யல அல்லாடு கேட்கிறாங்க நீ கண்டுபிடிக்க சொன்னே நாட்டேன் மறக்க வச்சுட்டேன் நாற்பது வருஷம் பாவம் செஞ்சவன் இடத்துல சௌபா செஞ்சுட்டான் தனிப்பட்ட முறையில உள்ளத கேட்டுட்டான் நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன் மலை இறக்கி வச்சேன் ஒருத்தன் பாவம் செஞ்சிருக்கிறான் இப்ப சௌபா செஞ்சோன்னு நீ மன்னிப்பும் கொடுத்திருக்கிறாய் நீ எனக்கு மட்டும் அவனை யாரு காட்டுத்தாய் நான் நான் விரங்கி கொள்ளவனுமே எனக்கு காட்டுத்தாய் யாரு அன்ப சகோதரர்களே பெரியார்களே அந்த இறக்கத்தை அந்த ரபு மீது அன்பு வச்சிருக்கிறான் என்று நான் என்ன மதிக்கல்ல அல்ல சொன்னான் மோசா அவன் நாற்பது வருஷமாக பாவம் செஞ்சு அப்பவே நான் அவங்களுக்கு அவனை காட்டி தரல பெரிய அல்லா உதா மக்களுக்கு முன்னால பகிரங்கப்படுத்தி காட்டினான்டா மன்னிக்க கூடிய சொல்லு அடிய சொல்ல சொல்லுங்க நபியே நான் ஒரு மன்னிக்க கூடிய சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான் பாவங்கள் செஞ்சி செஞ்சு செஞ்சு செஞ்சு நினைச்சுடாதினாலும் சரிதும் அதுக்கு பிறான்வாதீங்க மன்னிக்க மாட்டேன்னு நினைச்சுடாதீங்க இந்த ஆயத்தப்பட்டதே வசூட விஷயத்துல பெரியா ஆதாரம் காட்டுவான் காட்டுவான் இவனுக்கு தப்ப இயலாது இவன் பட்டோல விரிக்கப்பட்டிருக்கும் ஆனாலும் வடிச்சு அவன் நல்லா இடத்துல சௌபா செஞ்சிருந்தான்டா அந்த பாவத்தை அல்ல மன்னிச்சிருப்பான் அந்த பாவத்தை அல்ல மன்னிச்சிருப்பான் தியாமத்திலே நாள்ல பட்டோல விரிக்கப்பட்டிருக்கும் அந்த பாவத்தை செஞ்சிட்டு அத நினைச்சு நான் மண்ணுக்கு கேட்டேனே அல்லாஹ் சொல்லுவான் உண்மைதான் நீ சௌபா செஞ்சாய் நீ சௌபா செஞ்சதுனால அந்த பாவத்தை மன்னிச்சது மட்டுமல்ல அந்த பாவத்தை நான் மன்னிச்சது மட்டுமல்ல எழுதப்பட்ட அந்த பட்டோல் நான் பாவத்தை அழிச்சு போட்டுட்டேன் அந்த பட்டோல் இருந்து நான் பாவத்தை அழிச்சு போட்டுட்டேன் அது மட்டுமல்ல அந்த பாவத்தை எழுதின மலக்கடு அறிவுல சிந்தனிருந்தும் அந்த பாவத்தை நான் மரக்கடிக்க செஞ்சுட்டேன் எந்த மலர் அந்த பாவத்தை எழுதினாரோ அவருக்கும் நான் மறக்கடிக்க செஞ்சிட்டேன் அது மட்டுமல்ல மறக்கடிக்க செஞ்சிட்டேன் தெரியாமத்தருக்கும் தெரியாம செஞ்ச பாவம் எந்த பூமிக்கு மேல நீ செஞ்சியோ அந்த பூமிக்கும் நான் மறுக்கடிக்க செஞ்சுட்டேன் அந்த பூமிக்கு மேல பாத்துக்கொண்டு அந்த வானத்துக்கும் நான் மறுக்கடிக்க செஞ்சிட்டேன் இன்னைக்கு எனக்கும் தவிர இந்த பாவத்தை செஞ்ச யாருக்குமே தெரியாது மலகுக்கும் தெரியாது பற்றோலை மில்ல உறுப்புக்கும் தெரியாது அதனால அவனை மன்னிச்சுட்டே இந்த மன்னிப்பு எடுத்துக்கொரு சொல்லுவான் அல்ல மன்னிப்பு மன்னிப்பு கேட்க மட்டும் எதிர்பார்த்து சகோதரர்கள் சௌபா செய்ய மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் அந்த வாழ்க்கை பூரா பாவம் செஞ்சு கலந்து வச்சுக்கோங்க அவனுக்கு சௌபா செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல சக்கராத்துடைய நேரம் சக்கராத்துடைய நேரம் அந்த உயிர் தொண்டக்குள்ள எத்திட்டு தொண்ட குழிக்கு வந்துட்டு இப்போ சத்தம் அந்த தொண்ட குழுங்க அந்த மனிதன் அப்படி தொண்டக்குள்ள உயிர் எத்தனை நேரத்துல சத்தம் போடக்கூடிய நேரத்துல அவன் அல்லா இடத்துல சொல்லுவான்ண்டா யா என் பாவல் மன்னிச்சு உள்ள சாலை சௌபா செய்வான்டா அல்லா சாலா சௌபாவை ஏற்றுக் கொள்வான் சகோதரர்களே பெரியார்களே மண்ணிக்க கூடிய ஒரு ரபு பட்டோல பாவங்கள் நிறைஞ்ச பட்டோல ரபு மண்ணிக்க காத்து கொண்டிருக்கிறான் பட்டோலை நிறைஞ்சு போய் ஜீக்கு பாவத்தால மண்ணுக்கு கேக்குது சந்தர்ப்பத்தில் சந்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சௌபா செய்யிறேன் எங்களே வந்து நஷ்ட வாரியில் இருக்க முடியுமா இந்த ரமதான் சில நேரம் இன்னைக்கு ஜும்மா உடைய நாள் ஜம்மா உடைய நாள் எத்தனை பேருக்கு ரமதான்ல கிடைக்கக்கூடிய கடைசி ஜும்மா தெரியாது என்ன உள்ளது சோதனை பெருநாளுக்கு என்ன வாங்குறோம் இப்படி வாங்குறோம் கிடைச்சிட்டா அல்லா அறிவிச்சுட்டானா பட்டோல பரசுத்தம் என்று காட்டி தந்துட்டானா இல்ல அவன் இன்னும் எங்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க அல்லாட்டுல மன்னிப்பு கேட்க வேண்டா நேரங்களை சிறம அளிப்போம் அல்லா அல்லாட் நெருங்கத்துக்கான செய்ய வேண்டிய அமல்களை செய்வோம் நாங்களை குடும்ப சிறுவர்களோட நீங்க முறிச்சு கொண்டு இருக்கிறாங்களா அவங்களோட குத்தம் இருக்கலாம் குத்தம் செய்யல அவர் தானே எனக்கு எப்படி செஞ்சாரு பாப்பதானே என்னை பரவாயில்ல பரவாயில்ல நாளைக்கோ மோது சரியான முறையில பயன்படுத்தி அவன் மூலமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய நல்ல கூட்டம் நம் அனைவர்த்தே தருவானா பாவங்கள மன்னிச்சு மன்னிச்சு ம ரொம்ப மன்னிப்பமாக கூறியிருக்காயா அல்ல எங்க யாருடைய பற்றோலையும் எந்த பாவத்தையும் சரிபடுத்தி வச்சிடாதயா அல்ல மன்னிச்சு அல்ல மன்னிச்சிட நீக்கம் உள்ளவன்ல நடந்துட்டோமி அடைஞ்சு போல நாங்க தவறி விட்டோம் உனக்கு அடைஞ்சு போல தவறி விட்டோம் எனக்கு மகிடு ரஹமானே உனட ரஹ்மத தந்துடு வாழ்க்கையில கடைசி ரமலானாக மட்டும்தல்ல பல ரமலான் கதைகளுக்கு தந்திரியா ரமலான்ல கிடைக்கக்கூடிய கடைசி சும்மா இதை ஆக்கிடாதயா எங்கள் மீது இறக்கப்பட்டதுல உன அன்ப தந்திரியா நீ இறக்கப்படாம நாங்கயா எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாது யா நோம் குடிக்கிறோமியா இருக்கிறோம் இருக்கிறோமியா உனக்கு அவன் வேண்டி தானியா நீ எங்களை பொருந்திக் கொள்ளாதயா எங்களை பொருந்து கொள்ளாத நிலைமைகளை கபூர்ல கொண்டு பேச்சு நீங்களே சுகாக்களை ஏற்றுக்கோயா இந்த பள்ளியை கபூல் செஞ்சுக்கோ அம்மானே இந்த பள்ளி நிர்வாகிகளை கபூல் செய்யற அம்மானே இந்த பள்ளி நிர்வாகம் செய்தவர்களை கபூல் செய்யறே இந்த பள்ளி கூடிய உலமாக்களை கபூல் செய்யறேன் இமாம செய்த அத்தனை கபூல் செய்யறமானே இந்த பள்ள ஊழியர்களை கபூல் செய்ய அல்ல அவளுக்கு புரிஞ்சுக்கோயா அல்ல இதற்கு முன்னால கிதிமத் செஞ்சவர்களையும் இந்த பள்ளிக்கு ஆடு யார் யாரெல்லாம் உடல் ஆலயம் பொருளாலயம் தொல்லாலயம் உதவிகளை செய்கிறார்களோ ரஹ்மானே செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ யா ல்லா செய்தார்களோ யா லா செய் செய்ய இருக்கிறார்களோ ரஹ்மானே அனைவரின் நீ பொறுஞ்சுக்கோ யா ல்லா இந்த ரமாலின் மூலமாக விடுதலை குடும்பத்தினர்களும் நசீப் ஆகிறாள் தாய் தந்தைகளை பாவல மன்னிச்சிட்லா தாய் தந்தர்ல யாரும் இருக்கிறார்கள் அவனோட கபுர வெளிச்சமாக்கி விசாரமாக்கி சொருக்கத்துடைய பூஞ்சோலியாக்கி வைச்சிடையா எனக்கு தாய் தந்தர்களை யார் யாராலும் ஹயாத்திர இருக்கிறார்கள் அம்மானே அவளோட ஹயாத்த நீளமா தெரியா அல்ல அவளுக்கு தவறு செய்யல அமல் கட்சியை கூட பாக்கியத்தை கூட தெரியாதுல்ல அவங்களுக்கும் எங்களுக்கும் சாலிஹான மூத்த நசீபா தெரியா அல்ல அவர்களுடைய دعا دعا اللہ اللہ اللہ قبول பெ சாலியான آمین آمین நராத்த ஹராம் ஆக்கிரியா அல்லா الحمدللہ رب العالمین